தலைப்பு உண்மை வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நிமிர்ந்து நெல் குனிந்து கொடுக்க தொடங்கிவிட்டால் நிமிரவிடாது இந்த சமூகம் வாழ்க்கையின் அழகு வண்ணங்களில் இல்லை நல்ல எண்ணங்களில்தான் உள்ளது அன்புடன் நட்டினையின் கவிதைச் சேரலுக்காக புத்தூர் ஜி ரேவதி கணேசன்